சோத்திரம் உண்டாவதாக இந்த மகிழ்ச்சியான தெய்வத்திற்கு நான் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் ஒன்றான மெய்தெய்வமாகிய நம்முடைய பிதாவையும் அவருடைய குமாரனாக அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக தேவ மனிதனாகிய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாளிலே திருச்சபையாய் கூடி வந்த அவருடைய தொழுது கொள்ளவும் காணிக்கைகளை செலுத்தவும் உயர்த்தி காண்பிக்கவும் நன்றியை தேவனுக்கு தெரியப்படுத்தவும் தக்கதாக இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்து கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் பிற மதஸ்தவர்களும் கூட நம்முடைய கத்ராய் ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தை நினைவு அவருக்கு மகிமையை செலுத்தவும் அவருக்கு ஆராதனை செலுத்தவும் இந்த நாட்களிலேயே அதை பண்டிகையாய் ஆசரிக்கவும் சந்தோஷப்பட்டு கலி கூறவும் வெகுமதிகளை அனுப்பவும் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இப்படி ஒரு பண்டிகையை ஆசரிக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் அது நம்முடைய தெய்வத்தினுடைய மகிமை கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக லோகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி இருக்கிறார்கள் இல்லாமற் போயிருக்கிறார்கள் பெரிய பெரிய ஞானிகள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் பெரிய பிரபலமான எத்தனையோ கர்த்தாக்கள் உலோகத்திலே எழும்பி இருந்த போதிலும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக வேறு எவருமே நினைவு என்பது எல்லாரும் தெரிந்ததான காரியமாக இருக்கிறது கத்தடி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான மத கத்தாக்கள் எழுப்பி ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபித்திருப்பார்கள் அந்த தேசத்தில் மாத்திரம் பாசிக்காரர்கள் மட்டிலும் அவர் உயர்ந்த ஊராக பிரபலமான ஊராக காணப்படுவார் ஆனால் கத்தராய் இயேசு கிறிசுவை பார்க்கும் பொழுது அவரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர் முழு உலகத்துக்கும் எல்லோருக்கும் கத்தராயேசு கிறிசு என்று எழுதியை எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று பாருங்கள் எல்லோருக்கும் கர்த்தராகி கிரேசு எல்லாருக்கும் அவர் கத்தராக இருக்கிறபடினால் மனு குலத்தாரை யாவருக்கும் அவர் சிறுசி கர்த்தாவாக இருக்கிறபடினால் அவரை குறித்து எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா ஜனத்தவரும் பாசைக்காரர்களும் எல்லா தேசத்த வரும் அவரை குறித்து அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படியாக அவரை பற்றிய கேள்விப்படும்படியாக இப்படி ஒரு பிரபலமான ஒரு புருஷர் என்றால் அவர் தெய்வம் ஆனபடியினால் இந்த மகிமை அவருக்கு உண்டாயிருக்கிறது சூரியனை பாருங்கள் ஒரே ஒரு சூரியன் முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு சூரியனே முழு உலகத்தில் உள்ள மக்களும் சூரியனை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் கத்திரி பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இரவிலே சந்திரனை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரே ஒரு சந்திரனை இருக்கிறது என்பதை எல்லாரும் அறிகிறார்கள் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அதுபோல எல்லாருக்கும் கத்திராய் ஒருவரே அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறபடினால் அவர் அற்புதமானவராக இருக்கிறபடினால் விசேசித்தவராக இருக்கிறபடினால் எல்லாருக்கும் பெரியவராக இருக்கிறபடினால் சர்வத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால் அவரை குறித்து எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் அறிய வரும் பொருட்டு அவர் அறிவிக்கப்படுகிறவராகவும் இருக்கிறார் அதற்காக தெய்வத்திற்கணாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக கத்தரை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிசுவை குறித்ததான சில காரியங்களை அறிந்து கொள்ள கருத்து நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியம் அரியாளுடைய புருஷனாகி யோசிப்பை பெற்றான் அவரிடத்தில் கிறிசு எனப்படுகிற இயேசு பிறந்தார் கத்தனை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாகும் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று இந்த இடத்தில் எழுதியிருக்கிறதற்காக அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக முதலாவது அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை முதலாவது அதிகாரம் முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு அருமையான புஸ்தகம் என்று நமக்கு நன்றாக தெரியும் இதை அறிந்தவர்களுக்கு தெரியும் ஆரம்பம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது தேவன் தெய்வத்தினுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே ஏராளமாக எழுதியிருக்கிறதை நமக்கு நன்கு தெரியும் தேவன் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார் உலகத்தின் உள்ளவைகளை எப்படி சிருஷ்டித்தார் எல்லாவற்றையும் எப்படி ஒழுங்குபடுத்தினார் மனிதனை சிருஷ்டித்த விதம் மனிதனுடைய காரியங்களை குறித்து ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தில் இருந்து எழுதியிருக்கிறதை அறிவோம் கத்தனை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவன் உண்டு பண்ணினார் உண்டு பண்ணினது எல்லாம் அவருடைய பார்வையிலே மிகவும் நலமாக இருந்தது தேவன் அவைகளை நல்லது என்று கண்டார் சகலவற்றையும் சிருஷித்த கர்த்தர் நம்முடைய நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் ஆதாமை உருவாக்கினார் அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் அவனை ஆசீர்வதித்தார் நீ பூமியிலே பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டுகோள் அவனை ஆசீர்வதித்தவராகவும் இருந்தார் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மனிதன் ஆசீர்வாதம் பெற்று தெய்வத்தோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் தெய்வ அனுபவித்து வந்தான் தெய்வத்தோடு கூட வந்தான் கத்தரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தான் இப்படி வரும் மனித சமுதாயத்திலே ஒரு வஞ்சகம் நடந்து மனிதன் தெய்வத்திற்கு விரோதமாய் துரோகம் பண்ணி தேவன் கொடுத்த கட்டளையை மீறி அவரை அசட்டை பண்ணி போட்டான் பாவம் செய்தான் பாவம் செய்தபடினாலே மனித சமுதாயமானது வீழ்ச்சி அடைந்து விட்டது மனிதன் வீழ்ச்சி அடைந்த நிலையிலே கெட்டு இருந்தான் தேவ ஐக்கியத்தை இழந்தவனாக இருந்தான் இந்த ஆதாம் யார் என்றால் ஆதாம் தெய்வத்தினுடைய குமாரன் என்று லூக்காளு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது கத்திரி பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக லூக்காது சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் கடைசி வாக்கியத்தை வாசிக்கலாம் கத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக குமாரன் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு தகப்பன் கத்துணைத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனால் ஆதாமோ தெய்வத்தை விட்டு பிரிந்து தெய்வத்தை விட்டு தூரப்பட்டு தெய்வத்து சன்னிதானத்தை விட்டு துரத்தப்பட்டு கட்டுப்போனவனாக அவனுடைய சந்ததி எல்லாம் பாவ சந்ததியாய் மாறி தேவ துரோகிகளைப் போலவும் தெய்வ காணியாட்சிக்கு தூரமானவர்களாகவும் இருந்து வீழ்ச்சி அடைந்த நிலை இருந்தது இப்படி இருக்கும் பொழுது ஆனால் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியினால் தன்னுடைய பிள்ளை கட்டுப்போய் விட்டது என்பதற்காக அதை ஒரே அடியாக வெறுத்து விடாதபடிக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ண வேண்டும் மறுபடியும் ஐக்கியத்தை புதுப்பிக்க வேண்டும் வீழ்ச்சி அடைந்த மனிதனை மறுபடியும் எழுந்து நிற்க செய்ய வேண்டும் என்று இறைவன் திட்டம் தீர்மானித்தார் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் இந்த லோகத்திலே தேவக்குமாராக இயேசு கிரிசு வெளிப்பட்டார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மத்திய அரசு சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சோத்திரம் உண்டாவதாக ஆபிரகாமின் குமாரனாய் தாவீதின் குமாரனாய் ஏசு கிறிசுவனுடைய வம்ச இந்த புதிய ஏற்பாட்டில் முதலாவது அதிகாரம் முதலாவது வாக்கியமானது ஏசு கிறிஸ்துவனுடைய வம்ச குறித்து இயேசு கிறிசுவை வெளிப்படுத்து முதலாவது அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசித்த போது ஆதியிலே தேவன் என்று தெய்வத்தனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்தையும் மனிதனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்தையும் மனிதனுடைய வீழ்ச்சியையும் மனிதனுடைய இழப்பையும் அதிலே எழுதியிருக்கிறதை அறிகிறோம் புதிய ஏற்பாட்டில் விழுந்து போன மனிதனை எடுத்து நிறுத்தும்படியாக அங்கே இயேசுவானவர் வெளிப்பட்டார் புதிய ஏற்பாடுதான காரியத்தை விழுந்து போன மனிதனை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வதற்காக இறைவன் செய்த ஏற்பாடாகியிருக்கிறது தொடர்ந்து புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறதாகவும் அவருடைய மகிமையை காண்பிக்கிறதாகவும் அவருடைய மகத்துவத்தை நாம் புரிந்து செய்கிறதாகவும் இந்த புதிய ஏற்பாடு அமைக்கப்பட்டு இருக்கிறதற்காக கத்திருக்க அதிகமாக நன்றி செலுத்துவோமாக கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யாக்கோ மரியசனாகியோசான் பெற்றான் இந்த யோசேப்பு தகப்பன் எனப்பட்டார் உண்மையிலே அவர் உற்பவமானவர் அவருடைய தகப்பனார் யார் என்றால் இறைவனே அவருடைய தகப்பனார் எப்படி முந்தின ஆதாமுக்கு தெய்வம் தகப்பனாக இருக்கிறது போல இந்த பிந்தின ஆதாமாயே இயேசு கிறிஸ்துக்கும் தகப்பன் பிதாவே தெய்வமே கத்துணை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இங்கே நான் வாசிக்கிறோம் யோசேப்பு தகப்பன் எனப்பட்டார் என்று இந்த பூமியிலே இயேசுவானவர் ஒரு மனுஷனாய் அவதரித்தபடியினால் அவருக்கு வளர்க்கும்படியாக அவரை பாதுகாக்கும்படியாக உடைய தகப்பன் என்று யோசேப்பு அழைக்கப்படுகிறார் தாக இந்த மத்திய எழுன சுவிசேசம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்திலே குறிப்பிட்டிருக்கிறது கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக லூக்காள்தின சுவிசேசம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் லூக்காள்தின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சோத்திரம் உண்டாவதாக இங்கே நான் வாசித்தோம் யாக்கோபு மரியாதை புருஷனாகியை பெற்றான் யோசேப்பினுடைய தகப்பனார் யாக்கோபு என்று மத்திய அழுதன சுவிசேஷத்தில் இருக்கிறது சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வாக்கியத்தில் ஏழு என்று குறிப்பிட்டு மனிதர்கள் உருவானார்கள் இந்த மனிதன் வீழ்ச்சியடைந்தவராக இருக்கிறான் வீழ்ச்சியடைந்த இந்த மனித சமுதாயத்தில் இருந்து ஒருவர் எழும்பே மீட்க செய்ய வேண்டும் என்று இறைவன் திட்டம் இறைவன் திடீரென்று மனித ரூபம் எடுத்து அவர் வெளிப்பட்டு விடவில்லை அவர் மனித ரூபம் எடுத்து அவர் வெளிப்படுவாரால் அவர் இருந்து மனுக்களுக்கு காண்பிக்கப்பட்டு ஒரு ஏதோ ஒரு காணப்படும் அப்படி இல்லாதபடிக்கு சாத்தானால் மனிதன் வீழ்ச்சி அடைந்தான் இதே விழுந்து மனித சமுதாயத்தில் மனிதனை தெய்வம் மனிதனாக பிறந்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை உண்டு வேண்டும் என்று இறைவன் திட்டம் பண்ணி இந்த பிரகாரமாக வெளிப்பட்டார் ாமத்துக்கு சோத்திரம் இப்படி வெளிப்பட வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தபடினார் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே திட்டம் பண்ணி இயேசுவானவர் பிறப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக ஒரு சந்ததியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு சந்ததி உருவா ஒரு பாதுகாக்கப்பட்டு ஆதாமில் இருந்து ஏசு கெருசு வெளிப்படும் மட்டாக ஒரு பரிசுத்த சந்ததியானது தெய்வத்தினுடைய சந்ததியானது பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பதை அறிகிறோம் கத்திய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திராம் ஆதாம் அவருடைய பிள்ளைகள் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையாக ஏனோக்கு இருந்தார் பத்தாவது தலைமுறையாக நோவா இருந்தார் இருபத்தி தலைமுறையாக ஆபரகாம் இருந்தார் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதா மனிதன் கீழ்படி ஆமையினாலே கெட்டு போய்விட்டான் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி கெட்டு போய்விட்டான் தேடிக்கொண்டே கர்த்தர் வருகிறார் தேடிக்கொண்டே வரும் பொழுது இருபத்தி ஓராவது தலைமுறையில் ஆதாமனுடைய இருபத்தி ஓராவது தலைமுறையிலே ஆபரகாம் என்று ஒரு மனிதனை கண்டுபிடித்தார் இந்த ஆபரகாம் அவர் பக்தி உள்ளவராக இருந்தார் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார் இந்த ஆபரகாம் ஒரு நல்ல மனிதன் என்று கர்த்தர் கண்டுகொண்டு கீழ்படியாமல் போன கீழ்படியார் அற்புதத்தை அவர் எழுபத்தி ஐந்து வயது ஆகிற சமயத்தில் அவருக்கு பிள்ளை இல்லாத இருந்தது அவருடைய மனைவிக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டு சிறிகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிட்டு இப்படி இருக்கிற நிலையிலே கர்த்தர் அவரை அழைத்து உன்னுடைய இதில் ஒரு சந்ததி உருவாகும் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார் அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பித்தார் தொண்ணூத்தி வயதிலே அதாவது தொன்னூறு வயதிலே ஆபரகாம் நூறு வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு ஈசாக்கு என்ற பிள்ளை பிறப்பிக்கப்பட்டது கத்தரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவருடைய மனைவி தொண்ணூறு வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கு ஆபரகாமுக்கு பிறந்தார் இது ஒரு அற்புதமான ஒரு செய்கையாகும் தெய்வத்தினுடைய சந்ததி பிறப்பிக்கப்பட வேண்டும் இயேசுவானவர் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபரக ஒரு அற்புத செய்கையை நடப்பித்து அவரிடத்திலிருந்து புறப்பட்டது ஆபரகாமுக்கு பின்பு ஈசாக்கு ஈசாக்கு பின்பு யாக்கோபு யாக்கோபின் வம்சத்திலிருந்து யூதாவை கத்தர் தெரிந்து யாக்கோபுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பன்னிரெண்டு பேரிலே யூதாவை கத்தர் தெரிந்து இந்த யூதா வம்சமானது அல்லது யூதாவினுடைய வம்சமானது அங்கே ஒவ்வொன்றாக பாதுகாக்கப்பட்டு வந்தது யூதாவின் வம்சத்திலே தாவீது என்பவர் பிறந்தார் தாவீது அவர் விசேஷித்த ஒரு மனிதனாக இருந்தார் ஏசு கிறிஸ்து வம்ச வரலாறை குறிப்பிடும் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச என்று ஆபரகாமையும் தாவீதையும் முக்கியப்படுத்தி விசேஷப்படுத்திய இதிலே காட்டியிருப்பதை காண்கிறோம் கத்தபடி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த விசேசித்தவராக இருந்தார் தாவீதியுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருந்தார் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது ஒரு பிள்ளையை எடுப்பதற்கு இரண்டு கைகள் தேவைப்படுவது போல தாவீதினுடைய குமாரனாகிய சால முனிடத்திலிருந்து ஒரு சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே தாவீதனுடைய குமாரனாகிய நாத்தான ஒரு சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வருகிறது கடைசிலே யாக்கோபு யோசேப்பை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது வம்சத்தில் வந்ததான யாக்கோபு யோசேப்பை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பசுராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் வாசித்த யோசிய தகப்பனார் ஏலி என்று எழுதியிருக்கிறது ஏலி உண்மையிலேயே மரியாள் அம்மாவுடைய தகப்பனார் மரியாளுடைய தகப்பனாக ஏலி இருந்தார் இந்த ஏலி அவர் மரியாளுடைய தகப்பனாக இருந்த போதிலும் யோசேப்பு விவாகம் முடித்திருந்தபடியினால் மருமகன் அதாவது யோசேப்புக்கு அவர் தகப்பன் அழைக்கப்படுகிறார் இந்த ஏலியனுடைய தகப்பனார் யார் என்று தொடர்ந்து பார்க்கும் பொழுது அது நாத்தான் தாவியனுடைய குமாரனாகிய நாத்தான் என்று அறியலாம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக தாவியனுடைய ரெண்டு கரங்களிலே குழந்தை எடுப்பது போல இப்படி ரெண்டு நிலையிலே சந்ததி உருவாகி அங்கே ஒன்று மடியாருடைய தகப்பனாரையும் இன்னொன்று யோசியப்பினுடைய தகப்பனாரையும் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் இயேசுவானவர் இந்த நிலையிலே அவர் பிறப்பிக்கப்பட்டார் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தவான்களை குறித்து இதில் எழுதியிருக்கிறதை நாம் வாசித்தோம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுக்கு ஆதாமில் பெயர் பட்டியலு பேர் கத்தடித்தாமத்துக்கு எழுபத்தி ஐந்து பேர்களும் மத்திய அரசு சுவிசேஷத்திலே இருபத்தி பேர்களும் நூறு பெயர்கள் கொடுக்கப்பட்டு இந்த நூறு பேர்களுடைய பெயர்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இடம்பெற்று இருக்கிறது என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர்களுடைய சந்ததியிலே இவர்களுடைய வம்சத்திலே இயேசுவானவர் பிறந்தார் தேவகுமாரன் இந்த வெளிப்பட்டார் அது ஆபரக சந்ததியிலே வெளிப்பட்டார் தாவீதினுடைய சந்ததியிலே அவர் வெளிப்பட்டார் யூதாவினுடைய சந்ததியிலே அவர் வெளிப்பட்டார் இவர்களெல்லாம் எவ்வளவு விசேஷித்த புருஷர்களாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இவர்கள் உண்மையிலேயே பாக்கியம் இருக்கிறார்கள் அதாவது ஒரு பெரிய அதிபதி ஒருவர் ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அங்கே ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த ஊர்லேயே அவர் தங்கி இருக்க ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு அந்த வீட்டிலே தங்கி இருக்கிறார் என்றால் அவரோடு கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக் அந்த பெரிய அதிபதியோடு கூட சேர்ந்து மற்றவர்கள் அந்த குடும்பத்தினெல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்வார் தான் முக்கியமானவராக இருக்கிறார் அவர் அந்த வீட்டுக்கு விசிட் பண்ணினபடினால் விஜயம் செய்தபடினாலே அந்த வீட்டில் எல்லாரும் அதிலே ஒரு பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமையும் ஒரு சந்தோஷம் உண்டாகி அதில் போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள் போட்டோ கொஞ்ச நாள் கழித்து அதை பார்க்கும்பொழுது ஓ இந்தவர் இந்த இவர் இந்த வீட்டுக்கு வந்திருந்தார் என்று பார்ப்பதோடு கூட இதில் பக்கத்தில் இருக்கிறது யார் யார் யார் என்று நாம் கேட்டு விசாரிப்போம் அல்லவா ஒவ்வொருடைய காரியங்களையும் அறிவதற்கு முயற்சி செய்வோம் அல்லவா அதே இயேசுவானவர் இப்படி ஆதாமின் ஆதாம் ஆபரகாம் தாவீது இவர்களுடைய சந்ததியிலே இந்த இயேசுவானவர் பிறந்தபடியினாலே அந்த பெயர் பட்டியல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் நலமான காரியம் கத்துடையதாக தீர்மானித்து அவர் உயர்ந்தவராக காண்பிக்க வேண்டும் தம்முடைய குமாரனை ஜாதி ஜனங்கள் எல்லாம் போற்றும்படியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இறைவன் ஆதி கொண்டு தீர்மானித்து கிரிய நடப்பித்து வந்திருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆதாம் விழுந்து போனவராக இருந்த விசேஷத்தை குறித்து பாருங்கள் ஆதி ஆக புஸ்தகம் அதிகாரம் நாலு ஐந்தாவது வாய்க்கத்தை வாசிக்கலாம் ஆதியாக புத்தகம் இருபத்தி அதிகாரம் நாலு ஐந்து ஆபரகாம் என் சொல்லுக்கு என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்தூமியில் உள்ள சகல ஜனங்களும் கத்தர் வாக்கு பண்ணினார் காரணம் என்னவென்றால் ஆபுரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை என் சொல்லுக்கு கீழ்படிந்து என்று எழுது கத்து பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆதாம் தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமற் போனார் ஆபரகாமோ தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கீழ்படிந்தார் என் சொல்லுக்கு கீழ்படிந்த என் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை உன் சந்ததியை வானத்தின் பெருகப்பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இறைவன் அன்று வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு இந்த நாட்களிலே பலிதமாயிருக்கிறதற்காக கத்திற்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக கத்திராய் விசுவாசிக்கிற எல்லாரும் சந்ததி ஆம்பரக பிள்ளைகள் அழைக்கப்படுகிறார்கள் அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் அவருடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்தபடியே இந்த ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாயிற்று என்று அறிந்து கத்திருக்க நாம் சோத்திரம் செலுத்துவோம் கீழ்படுகிற மக்களுக்கு சந்ததிகளும் நிலை நிற்கவும் பெற்றிருக்கவும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கவும் அவர்கள் புகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கவும் ஏது உண்டாயிருக்கும் என்பதை அறியலாம் கத்துடைய பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆபரகாமுக்கு அதாவது ஈசாக்கு என்று ஒரு குமாரன் இருந்தார் ஈசாக் என்ற ஒரு குமாரன் இருந்தார் இந்த ஈசாக்கனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப பயபக்திக்குரியவராக இருந்தார் தெய்வத்தை தியானிக்கிறவராக இருந்தார் ஆபுரகாம் சொன்னதான சொல்லிக் கொடுத்ததான கட்டளைகள் பிரமாணங்களை எல்லாம் கை இருந்தார் இந்த ஈசாக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைத்தது இஸ்மவேலை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை ஈசாக்கை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசிர்வதித்தார் இந்த ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஏசா என்றும் யாக்கோபை என்றும் இந்த யாக்கோவை கர்த்தர் ஸ்னேகித்தார் ஏசாவை தேவன் வெறுத்தார் யாக்கோவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் யாக்கோபின் இடத்தில் விசேஷித்த காரியங்கள் உண்டாயிருந்தது அவர் எத்தன பெயர் பெற்றிருந்தாலும் அவர் தேவபக்தி உள்ளவராக இருந்தார் தெவத்தை சார்ந்து ஜராக இருந்தார்ோத்திரி முழுவதும் போராட்டம் நடத்தி ஜெயம் பெற்று விட்டார்வா ஜபத்தின் மூலமாய் பெற்றுக் கொண்ட முதல் அதாவது முதலாவது ஜத்தைண்டதாக போதிலும்படி ஒரு பக்தியுள்ளோவை தெரிந்து கொண்டார் இந்த யாக்கோவுக்கு பன்னிரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் கத்திரி பர்சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ரூபன் அவருக்கு மூத்த இருந்தான் ஆனாலும் அவன் தவறு செய்தான் சீர்கட்டவனாக இருந்தான் மனிதனாய் அவன் காணப்பட்டான் தெரிந்தெடுக்கவில்லை யோசிப்புக்கு சேஷ்ட புத்திர ஆனாலும் யூதா தன் சகோதரிகளை பலத்தபடியினாலே ராஜாதிபத்தியம் யூதாவுடையதாயிற்று ஒன்று நாளாகவும் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாகவும் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு தன் சகோதர பலத்தினால் ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்தது கத்துடைய சோத்திரம் யூதாத்தை சோத்திர பலசாலி ராஜாதிபத்தியத்தை பிடித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் தேவனுடைய பார்வையிலேயே பலசாலிகளாய் காணப்படுகிறவர்கள் ஆளுகை செய்யக்கூடியதான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யோசேப்பு அவர் மிகவும் நல்லவர் தன் சகோதரர்களுக்காக அநேக ஏற்பாடுகளை செய்தவர் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினவர்தான் ஆனாலும் யூதா சகோதரருக்குள்ளாக பலத்தினால் ஆளுக செய்யும் அதிகாரத்தை யூதா பிடித்துக் என்று அறிகிறோம் கத்திரை பரிசுத்திர நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் யூதாவை போல பலக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது பலவந்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது தேவனுடைய பார்வையிலே யார் பலசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆளுக செய்யக்கூடிய அதிபதிகளாக மாறுகிறார்கள் கத்துரை நாமத்துக்கு சோத்திரம் அவரை குறித்து நாம் ராஜா என்று வாக்கியம் அதேபோல் யூதா ராஜாதிபத்தியம் யூதாவுடைய சிங்கம் என்று இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் ராஜாவாக இங்கு அறிவிக்கப்படுகிறார் யூத வம்சத்திலே அவர் வந்தபடியார் யூதா சகோதரர்களாக பலத்து ராஜாதிபத்தியத்தை பெற்றுக்கொண்டார் அந்த ராஜாதிபத்தியம் நித்திய நித்தியமான ராஜாதிபத்தியமாக இருக்கிறது ராஜாவாக இருக்கும் அதிகாரம் ஆளுகை செய்யும்படியாக உரிமை அவருக்கு கிடைத்திருக்கிறது கத்திய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யூதாவுடைய சந்ததியில் இருந்து தாவீது ராஜாவை தேவன் தெரிந்தெடுத்தார் தாவீது ராஜாவுடைய காரியத்தை பாருங்கள் அவருக்கு அவரோடு கூட எட்டு பேர் பிறந்தார்கள் எட்டு சகோதரர்கள் சாவுல் அபிஷேகம் பண்ண கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையாக அவருக்கு முன்பாக கடந்து வரும்படி செய்தார்கள் மூத்தவனை பார்த்த உயரமாக பலசாலியாக இருக்கிறான் இவன் என்று அவனை அபிஷேகிக்க எத்தனித்த பொழுது கர்த்தர் சொன்னார் வாசிக்கலாம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் நீ இவனுடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் பார்ப்பான் கர்த்தரோட கத்தருடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் இதில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது உலகத்தில் பல மனிதர்கள் முன்பாக நடமாடுகிறவர்களாக இருக்கிறோம் தேவ மனிதர்கள் தெய்வத்தினுடையவர்கள் இருதயத்தை பார்க்கிறார்கள் உலக மனிதர்கள் பார்க்கிறார்கள் டிரெஸ்ஸை பார்க்கிறார்கள் பர்சனாலிட்டியை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் மனிதர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் உலகத்தில் மனிதர்களுக்கு மேலாக நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுவதற்கும் இந்த இதுவும் அவசியமாக இருக்கிறது மனிதர்களுக்கு முன்பாக மனிதர்கள் முகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தோற்றத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அதாவது பர்சனாலிட்டியை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தெய்வமோ இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஈசாடைய குமாரர்கள் கடந்து வந்த பொழுது ஏழு பேர்கள் வந்தார்கள் ஏழு பேரையும் கர்த்த நிராகரித்து விட்டார் சாமிகளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்னும் உனக்கு யாராவது பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்ட ஒரே ஒருவன் இருக்கிறான் சின்னப்பன் எல்லாருக்கும் கடைசி அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னார் அவனை கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவனை தாவிதை தாவிதை கொண்டு வந்தார்கள் சாமுயல் பார்த்தார் கர்த்தர் சாமுல் இடத்துல இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன அவர் அபிஷேகம் பண்ணினார் தேவன் தாவீதனுடைய பார்த்தார் அவருடைய இருதயம் கர்த்தரிடத்துல செவ்வையாக இருந்தது சரியாக இருந்தது அவரை குறித்து அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்போஸ் நடவடிக்கின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி வாக்கியம் இருதயத்திற்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவிகளெல்லாம் அவன் செய்வான் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் தாவீதை கத்தர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் தெய்வத்தினுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அவருக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே தாவியனுடைய சந்ததியில் இயேசு கருசுவானவர் உருவானார் என்றால் அவருடைய இருதயம் தெய்வத்தினுடைய பார்வையிலே மிகவும் செவ்வையாக இருந்தது என் இருதயத்திற்கு ஏற்ற புருஷன் என்று தாவிதை குறித்து கத்தர் சாட்சி கொடுக்கிறார் அவருடைய சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் செய்கிறார்கள் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் தெய்வத்தினுடைய செய்கிறவர்கள் உயர்ந்த சாணத்திற்கு வருகிறார்கள் ஏசு கிறிஸ்துவை பாருங்கள் என் பிதாவின் சித்தத்தை எப்பொழுதும் நாம் செய்கிறபடியினால் அவர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார் ஆனபடினால் தேவ சித்தத்தை செய்கிற விஷயத்திலே நாம் குறைபடாதபடிக்கு முழு நிலையோடு கூட அதை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மேன்மை பொருந்தினதாகவும் இருக்கும் என்பதை கத்துடை சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்துடை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்து இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இந்த தாவியனுடைய விசேஷித்த காரியம் என்னவென்றால் அவர் இறைவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் நானும் மாளிகைகளிலே குடியிருக்கிறேன் ஆண்டவரோ இப்படி ஒரு கூடாரத்திலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது ஆனபடி நாள் அவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் மாளிகையை கட்ட வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே தீர்மானித்து சகல ஏற்பாடுகளையும் செய்து அவர் நாத்தான் தீர்க்க தரிசனத்திலே தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை அவருக்கு தெரியப்படுத்தினார் நாத்தான் சொன்னார் அது நல்ல காரியமே ஆலயத்தை கட்டுவோம் என்று அவர் சொன்னார் அன்று ராத்திரியிலே தேவநாத்தானுக்கு தரிசனமாகி அவனுக்கு வேறு விதமாக சொன்னார் அதை சாமி நாத்தான் ஏழாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியம் ஆஹ் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னு தாவிதை சரியாக விளங்கி அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் அதிகாரம் சோத்திரம் உண்டாவது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் கர்த்தர் உனக்கு வீட்டை ஒன்று பண்ணுவார் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார் தாவித சரியாக விளங்கி கொண்டு வெகு தூரமான காலத்தில் இருக்கும் செய்தியை மனுசர் முரமையாக எனக்கு சொன்னீரே என்று சொல்லுகிறார் தாவீதினுடைய சந்ததிக்கு கத்தர் ஒரு வீட்டை உண்டு போனுவோம் என்றார் தாவீதின் சந்ததியாகிய கத்தராய் இயேசு கிரிசுவுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவோம் என்று தாவீதுக்கு கத்தர் வாக்கு கொடுத்தார் கத்தரு பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தர் வீட்டை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய சபையானது தேவத்தினுடைய வீடாக இருக்கிறது நம்முடைய கத்தர கிருசனுடைய வீடாக இருக்கிறது என்று எழுதி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை தாவியிற்கு தேவன் அறிவித்தார் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவியதுக்கு சொன்னார் அதாவது கையினால் செய்யப்படுகிற வீட்டை அவர் இயேசு கரிசுவுக்காக உருவாக்கப்படுகிற சபையை குறித்து கர்த்தர் அந்த நாளிலே அறிவித்தார் இறைவன் வாசமாக இருக்கக்கூடிய இறை இயேசு கரிசு தங்கி இருக்கும்படியாக ஒரு வீடு ஆயத்தப்பட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது அது தெய்வத்தினுடைய சபையாக இருக்கிறது அப்போ சில என்புடைய அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்படுகிற வீடாக இருக்கிறது என்று நாம் நன்கு அறிகிறோம் கர்த்துடைய பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தாவீதின் சந்ததியிலே இயேசுவானவர் பிறந்தார் அது தாவீதுக்கு மகாபெரிய மேன்மையாக இருக்கிறது தாவீதிற்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னது இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னப்பட்டதான இந்த பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பிரியமானவர்களை அவருடைய மக்களாய் அவருடைய சந்ததியாய் எண்ணப்படுகிற ஒரு வம்சத்தை காத்து வந்திருக்கிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாத நாம் பார்க்கும் பொழுது நூறு பக்தர்களுடைய அல்லது நூறு மனிதர்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது அதாமில் நூறு பேர்கள் குறிப்பிடப்பட்டு அவர் அழைக்கப்படுகிறார் கத்துக்கு சோத்திரம் இந்த தேவ குமாரன் ஆகிய இயேசு கிறிசுவானவர் நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக அவர் பிறந்தபடியினாலே மனுஷர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்க இந்த இயேசு கிறிசு அவர் மனுஷர்கள் போர் மனுஷர் போல் எண்ணப்பட்டாலும் அவர் மனுஷன் அவர் தெய்வம் மெய்யாகவே அவர் தெய்வம் அவர் தெய்வமாக இருந்தபடியினாலே அவர் சகலவற்றை அறிந்தபடியினாலே இப்படி பட்டியல் பாருங்கள் என்னுடைய தகப்பனார் பேர் எனக்கு தெரியும் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் பேர் எனக்கு தெரியும் அவருடைய தகப்பனார் பேர் தெரியும் மேல் தெரியாது கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய பெயர் அவருக்கு பெயர் தெரியும் அதற்கு மேல் கண்டுபிடிக்க முடியாது உலகத்தில் எந்த மனிதனு கிறிஸ்துக்கும் மனிதன் முதலாவது உருவான மனிதனில் அவர் வரும் வரைக்கும் அவருக்கு சரித்திரம் இருக்கிறது சரித்திர நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்தரிப்போமாக இந்த இயேசு கிறிசு அவர் தெய்வம் அவர் தெய்வம் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் காணப்படுகிறது அவர் ஒரு மனிதனுக்கு பிறக்கவில்லை ஒரு கன்னியனிடத்தில் ஒரு அதிசயிக்கத்தக்க அவர் பிறப்பிக்கப்பட்டார் அவர் தெய்வம் கத்துரை பரிசுத்த சோத்திரம் உண்டாவதாக மனிதனை மீட்கும்படியாக விழுந்து கிடந்த மனிதனை தூக்கி நிலைநிறுத்தும்படியாக இறைவனே மனுஷனாக வெளிப்பட்டார் இந்த இயேசு விசுவாசிக்கிற எந்த மனிதனும் விசுவாச மார்க்கத்தவன் என்று அழைக்கப்படுகிற்கு மனம் திரும்பி பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று திருச்சபையோடு கூட ஐக்கியப்பட்டு விசுவாச சந்ததிகளாக காணப்படுகிறவர்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிறப்பிக்கப்பட்டவர்கள் பிந்தின் ஆதாங்க மா பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எளிய மனிதன் மறித்து மடியிலே கொண்டு போய் என்று எழுதியிருக்கிறது கத்துரை பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆம்பரகாம் என்றால் அதாவது எல்லாருக்கும் தகப்பன் என்று சொல்லப்படுகிற அர்த்தமுடையதாக இருக்கிறது பிள்ளை பிறந்து தகப்பனுடைய மடியிலே கொண்டு போய் விட விடப்படுகிறது போல ஆபரகாமனுடைய மடியிலே இழைப்பாறக்கூடியவர்கள் கொண்டு போய் விடப்படுகிறார்கள் கத்துரை பரிசுராமத்துக்கு சோத்திரம் ஒரு மனிதன் நித்திய நரகத்திற்கு தப்பி ஆபரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் சேர்ந்து இழைப்பாறுதல் பெற்றுக் கொள்ளும்படியாக தேர்தல் பெற்றுக் கொள்ளும்படியாக ஏற்பாடு செய்யப்படுகிறது கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் பரிசுத்தாவியின் அபசேகத்தை பெற்றவர்கள் எல்லாரும் இஸ்ரவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் காணப்படுகிறோம் ஏசு கிரிசுவை விசுவாசிப்பதின் மூலமாக இயேசு கிருசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பரிசுத்தாவியை பெற்றிருப்பது நிமித்தமாக நாம் இஸ்ரவேலின் சந்ததியார் அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படும்படியான ஒரு சிலாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் தாவீதுக்கு கத்தர் சொன்னார் உனக்கு ஒரு வீட்டை கத்தர் உண்டு பண்ணுவார் என்று அந்த வீடு தூரத்த தூரத்து செய்தியாய் காணப்பட்டது அவர் சொன்னதான காரியம் தூர செய்தியாய் காணப்பட்டது அது இந்த நாட்களிலே பலிதமாகிறதாக இருக்கிறது கூட யார் யார் ஐக்கியப்படுகிறாரோ அவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய வீட்டாராய் எண்ணப்படுகிறார்கள் இந்த மகாபரிய பாக்கியம் விசுவாசிக்கிற மக்களுக்கு உண்டாயிருக்கிறது கத்ரா இயேசுக்கு ஆனவர் இந்த உலகத்திலே நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாய் பிறந்தார் அவர் பிறந்தார் அவள் மடி அவர் பிறந்தார் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் அவருடைய வம்ச வரலாறுகள் எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது வாசித்து அறிந்தோம் வேதாகமத்திலே ஒன்று ஒரு எழுத்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அர்த்தம் உண்டு அது ஏதோ அவர் இவர் இவரை இவர் இவரை இவர் இவரை பெற்றார் என்று எழுதியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றும் மதிப்புக்குரியதாக இருக்கிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தனாய் ஏசு கேசு உலகத்தில் இருந்ததான சமயத்தில் ஒரு சிறியானவள் வந்து அவருடைய அவர் அதாவது விலையேற பெற்றதான வாசனை தெரிவித்த பாட்டிலை உடைத்து அதை அவருக்கு அபிஷேகம் பண்ணின பொழுது அந்த இடம் அதாவது வாசனையினால் நிறைந்தது இவ்வளவு அதிகமான பணத்தை வீணாய் செலவு பண்ணுகிறா பண்ணுகிறாளே என்று மற்றவர்கள் சொன்னபொழுது இயேசு சொன்னார் இவள் ஒரு நற்கிரியை செய்திருக்கிறாள் இது செய்ததான கிரியை இந்த சுவிசேஷம் எங்கெங்கு அறிவிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவள் செய்த நற்கிரியும் அறிவிக்கப்படும் என்று கத்ராய் ஏசு கிரிசு சொன்னார் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த அம்மா செய்ததான நற்கிரியை எப்படி அறிவிக்கப்படுகிறதோ அதே இந்த இயேசு கிரிசு சந்ததியில் பிறந்தார் என்பது அது முக்கியமான காரியமாக இருக்கிறது அது சம்பந்தப்பட்ட மக்கள் எல்லாரும் அவர்களும் புகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை குறித்து நாம் பேச வேண்டுவது சிந்திக்க வேண்டுவது அவசியமான காரியமாக இருக்கிறது ஆனபடினால் தான் நூறு பேர்களுடைய பெயர்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நூறு பேர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிபதியோடு கூட போட்டோ எடுக்கும் பொழுது பலரும் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்து இவர் அதில் விசேஷித்தவர் மேன்மை புரிந்தவர் யார் என்று பார்ப்பதற்கு இப்படி அவர் சம்பந்தப்பட்ட பெயர்களெல்லாம் எழுதியிருக்கிறது அவர்களில் ஒரு சிலரை குறித்து நாம் தியானித்தோம் பெறும்படி அவருடைய வீட்டாராய் நாம் காணப்படும்படியாக ஒரு மகாபெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதுக்கு சோத்திரம் உண்டாவதாக கலாத்தியர்களுக்கத்தை வாசிக்கலாம் கலாத்தியர்களு நீங்கள் எல்லாரும் கிருசு இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் ஆஹ் தேவனு தேவனுடைய புத்திரராக இருக்கு நீங்கள் இயேசு கிருசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் இயேசு கிருசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் இந்த இயேசு கிருசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களெல்லாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் ஆனபடினால் அவருக்கு உடன் சுதந்திரவாளிகள் என்று நாம் அறிந்து காத்திருக்கிறோம் சோத்திரம் செலுத்துவோமாக பிதாவாகிய தேவன் கத்தராய் இயேசு கிருசுவை இந்த லோகத்திலே செய்து அவரோடு கூட நாமும் பங்கேற்கும்படியாக அவரை சிந்திக்கும்படியாக அவரோடு ஐக்கியப்படும்படியாக அவருக்குண்டாயிருக்கிறதான சுதந்திர வீதத்தில் பங்கேற்கும்படியாக நம்மையும் தேவனுடைய புத்திரர்களாக இறைவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அறிந்து கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக ஆபரகாமை போல நாம் கீழ்ப்படிதில் உள்ளவர்களாகவும் யூதாவை போல பலக்கக்கூடியவர்களாகவும் தாவிதைப் போல அவருக்கு சித்தமானவர்கள் எல்லாயத்தையும் செய்யத்தக்கதாகவும் ஒப்பாக நாமும்க்கியத்தை பெ பெருக்கும் கிருப செய்வராக இந்த நாளிலும் இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாமும் ஆபரக பிள்ளைகளாகவும் தாவியனுடைய பிள்ளைகளாகவும் இயேசு கிரிசனுடைய சந்ததியாகவும் தெய்வத்தினுடைய புத்திரர்களாகவும் அழைக்கப்படும்படியாக எண்ணப்படும்படியாக கர்த்த நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆம்